ங் மனசி பிரதி மனோ மே வாசி பிரிராவித்திய மஹ பிரி அனேரான் சந்தா ஹம் வதிஷாமி சத்தியம் வீ தன்மா தரம வந்திஷா சாந்தோம் ஸ்ரீ குரு நமஹோ ரெண்டாவது செஷ்ஷன் தா ஏதாசா அகத்தர்ணவே தம் அசன பிபா அன்வவாத் தானம் அபிரன் ஆயத்தனம் நீன் பிரதித்த அன்னமே ताप्या ताप्या ताप्या काम காம ஆனைய அை अयम அயம் அலம் अश्व अश्वम தா அபன் न व नो अय अल ताप्य आनयत, आनयत। ता अब्रवे ता सुकृतं पतेति वाव सुकृतं ओके सो so इतमा परा परमात्मा पड़ा ஒவ்வொரு சிருஷ்டியாக டெவலப் பண்ணிட்டு வராரு ச ஐக்ஷத்தை ச ஐஷத்தை அப்புறம் சங்கல்பம் பண்ணினார் ஸோ ஃபஸ்ட்டு சிருஷ்டி எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா லோக சிருஷ்டி பண்ணார் லோக சிருஷ்டி பண்ண உடனே லோக பால பாலக சிருஷ்டி வேணும் ஓகே ஸோ லோக பால சிருஷ்டி முக்கியமாக தேவைப்படுறது லோக பால தேவதைகளை படைத்தார் ஸோ லோக பால தேவதைகளெலாம் படித்த பிறகு அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த லோகபால பால தேவதை தேவதையை படித்த பிறகு அதுக்கு வந்து ஒவ்வொரு நாங்க எங்க போனோம் அப்படி தேவதைகள்லாம் கேட்கறது அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்திருக்க பிபாசாய பசி தாகம் வந்து அதுக்கு கேட்டது அதுக்கப்புறம் அன்ன சிருஷ்டி அதுக்கு பின்னாடி வரப்போறது ஓகே இப்ப வந்து இந்த ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் வந்த பிறகு ஒன்னொன்னு கேட்டது பசி தாகத்துக்கு நாங்கெல்லாம் எங்க நுழைஞ்சிக்கிறது தேவதைகள் கேட்கறது நாங்க எந்த ஏரியாலும் நுழைஞ்சுக்கலாம் எந்த சரீரத்துக்குள்ள பசி தாகம் தேவதா சொன்ன இல்லையா சமஸ்டி தேவதைகள் நாங்க எதுக்குள்ள போய் உள்ளது தேவதைகளுக்கு பசி எடுத்திருக்கிறது அது எந்த சரீரத்தும் முதல இடத்தை அரேஞ்ச் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதனால வந்து முதல்ல வீடு வேணும் முதல்ல வீடு இருந்து அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணணும் இல்லையா இப்ப ஆயத்தனம் ஆயத்தனம்னா பிளேஸ் ஓகே எங்களுக்கு பிளேஸ் கொடுங்கோ தேவதைகளை படைச்சுட்டாரு படைச்சுட்டோன்னா அந்த தேவதைகளுக்கு என்ன இருக்கிறது பசிதாகமும் இருக்கிறது பசிதாக இண்டிகேஷன் என்ன அந்த தேவதைகளை தேவதைகளும் மோக் முக்த புருஷ இல்லை ஆல் தேவதைகள் முக்த புருஷ கிடையாது அவர்களும் சம்சாரின்றத நம்ம பார்த்தோம் இப்ப நான் எங்களுக்கு இடம் பிளேஸ் கொடுங்க அப்படி சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் கொடுவான் இந்த பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஓகே ஸோ முதல்ல வந்து கா பசு பசுமாட்டு கொடுத்தாரு எல்லாம் ஒன்று தேவையில்லை ஒரு பல்லு தான் ஒரு பக்கம் தான் பல்லு இன்னொரு பக்கம் பல்லு இல்லை எங்களுக்கு தேவையில்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி அசுவ குதிரையை கொடுத்தாரு குதிரையை கொடுத்தாரு ஸோ குதிரை வந்து எங்களுக்கு பிடிக்கல நோ எங்களுக்கு அது பத்தாவது அது அப்படின்னு சொல்றேன் ஓகே அதுக்கப்புறம் ஈஸ்வரா அந்த ஈஸ்வரா என்ன நினைச்சாரு புருஷம் ஆணையத்து உங்களுக்கு அடுத்தது ஒண்ணு கொடுக்குறேன் அது என்ன ஹியூமன் பாடி ஹியூமன் பாடிக்குள்ள புகுந்துக்கும் புருஷ சரீரம் புருஷ சரீரம்னா இங்க வந்து புருஷா புருஷா அண்ட் மகிலா ரெண்டு சேர்ந்தது புருஷா மனித சரீரம் ஹியூமன் பாடி கொடுக்கப்பட்டிருக்கு தாப்பியா தேவா தேவ புருஷம் ஆணையத்து ஆணையத்தின கொண்டு வந்தார் பகவான் இங்க இருந்து கொண்டு வந்தார் என்ன அர்த்தம் கொண்டு வந்தார் கொண்டு வரலாறு அப்படி ஒரு கவி நயத்தோட இது சொல்றது ஓகே தேவர்களுக்கு பரமாத்மா என்ன பண்ணார்னா ஈஸ்வரன் மனுஷர்களை கொண்டு வந்து ஹியூமன் பாடி கொடுத்தார் என்ன சொன்னார்கள் ஈஸ்வரன் ஒரு ரிப்போர்ட் பண்ணினாங்க என்ன ரிப்போர்ட் பண்ணினாங்க என்ன ரிப்போர்ட் பண்ணினாங்கன்னா இப்பதான் நீங்க கரெக்டா கொடுத்தீங்க சுக்ருதம் பதஹா சிறப்பாக செய்துவிட்டீர்கள் பாடி சரீரத்திலே பெஸ்ட் சரீரம் இருக்க அது வந்து பாடி கண்ணாடி முருகமும் போய் கண்ணாடியில் போய் பார்த்து அழகெல்லாம் சிட்டுக்குருவி வந்து குத்தின் இருக்கும் அதுக்கு வந்து இன்னொரு குருவி இருக்கு ஒரே ரசிக்க தெரிஞ்ச ரசிக்கு தெரிஞ்சவன் யாரு மனுஷன் மாத்திரம் தான் ரசிக்க தெரிஞ்சவன் அதனால பெஸ்ட் சரீரம் நிறைய சரீரம் இருக்கு சரீரம் மீன்ஸ் தவக்கலை சரீரம் இருக்கிறது கொசு சரீரம் இருக்கிறது கரப்பாம்பூச்சி சரீரம் இருக்கிறது இந்த தவக்கலை சரீரம் ரொம்ப தொடக்க முடியாது குழக்கம் இருக்கும் அது அது எப்படி சரீரம் பண்ணும் உனக்கு குழக்கணம் இருக்கும் ஆனா பாம்புக்கு எப்படி இருக்கும் அது அப்படியே அல்வா மாதிரி அது குலோப் ஜாமின் மாதிரி இருக்கும் ஓகே புரியுதுதா அதனால உனக்கு வந்து இதுவா இருக்கும் ஆனா அதுக்கு வந்து இதுவா அது அப்போ சரீரம் வேற வேற சரீரங்கள் இருக்கிறது அதுல பெஸ்ட் சரீரம் மேனிபேக்சன் எதுன்னா இந்த மனுஷ சரீரம் தான் பெஸ்ட் பெஸ்ட் சரீரம் அது அப்போ அந்த பெஸ்ட் சரீரத்தை வந்து ஈவன் தோ வந்து டார்வின் தேரி கூட எவலூஷன் எதுன்னா மனுஷனுடைய பாடி தான் எவால்யூஷன் ஆயிருக்கிறது ஒண்ணு அது என்ன மனுஷதான் மீதெல்லாம் செகண்டரி அப்படி சொல்றது ஏன்னா மனுஷ சரீரத்தில் தான் புத்தி இருக்கிறது புத்தி பண்ணிருக்கிறது அந்த புத்தி இருக்க மற்ற ஜீவராசிகள் கிடையாது இப்ப வந்து பேசறது எல்லாம் வந்து மற்ற ஜீவராசி மனுஷராசிக்கு மாத்திரம் தான் இந்த சரீரத்தில் இருக்க பேசறதுக்கு வாய் கொடுத்திருக்கிறது சப்தம் கொடுக்கப்பட்டிருக்கு அழகா சொல்லிருக்கிறது நாய் வந்து குறைக்கும் கழுதை கழுதை கத்தும் குதிரை கணக்கும் கல்லூரி மாணவர்கள் அது பழைய வந்துடும் அவனுக்கு அப்புறம் எடுதான் கணக்கிறது கத்துறது இதெல்லாம் பண்ணல அது பழைய ஓல்டு இது அது சம்ஸ்காரம் அது அப்புறம் எடுதான் அவன்லாம் அப்படி போட்டோ பிடிச்சு வச்சுக்கணும் ஓ இவன் அதுல இருந்து நீங்க ஜாதகத்தை எடுத்து யாரா ரிஷிக்கிட்ட கொடுத்தா அந்த பழைய ஜாதக கழுதியாவோ இல்ல குதிரையாவோ இருந்திருப்பாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அது அதனால பேச அது அப்போ இந்த சவுண்ட் இருக்கிறது நான் ஒரு காலேஜில் போய் பேசுறதுக்கு போனேன் நான் ஒரு காலேஜில் பேச போகும்போது இந்த இன்வோக்கே ஸ்ட்ராங் இருக்கு இல்லையா விநாயகர் பாட்டு பாடுறான் விநாயகர் பாட்டு பாடுறதுக்கு நடுவில் கை தட்டுறாங்க அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது கை தட்டுறான் அந்த இவர் ப்ரொஃபஸர் பேசுற அதுக்கு கை தட்டுறான் நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க கை தட்டக்கூடாது சத்தம் போட்டு எதுக்கு காலேஜுக்கு வந்தீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டேன் அப்படி பசங்களை விட பிரின்சிபலுக்கு இருக்க பிரின்சிபல் இருக்காரு அவருக்கு தான் நடுங்கிட்டாரு இவர் பாட்டு பேசிட்டு போயிடுவாரு நாளை புரியதா ஆனா பேசுற பிறகு அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணினாங்க கைத்தட்டு என்னத்துக்கு சொல்ல இந்த பசங்க வந்து நரி மாதிரி ஊழிடுவான் அங்கிருந்து தனி சவுண்டு கேட்கும் காலேஜுக்குள்ளதா எல்லாம் இருக்கும் அது வந்து அவன் வந்து அவன் வந்து சவுண்டு போட்டாலும் இதெல்லாம் என்ன சொல்றது அது பூர்வ ஜென்மத்தோட வாசனை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே அது அதனால சவுண்ட் சிக்னல் தான் மனுஷனுக்கு மாத்திரம் பேச தெரிஞ்சவன் ஓகே அது மாத்திர மனுஷன் சிரிக்க தெரியும் சிரிக்க தெரிஞ்சவன் மனுஷன் எப்ப பார்த்தா மனுஷன் ஜென்மமா அதுல சேர்த்துக்கிறது அந்த வந்து போது இருக்க தொடரம் சபேல நான் வேகமா போகும்போது கொஞ்சம் கடுக்கு அப்படியே தள்ளிடுவானு ஒரு முகத்திலையும் ஒரு சந்தோஷம் இருக்காது மாத்திரம் சிரிக்க பசு சிரிக்காது நீ சிரிச்சா மத்தாப்பு எல்லாம் பாட்டிருக்க அதனால மனுஷன் மாத்திரம் தான் இந்த இதெல்லாம் இருக்கிறது பவர் இருக்கிறது அதனால அது மாதிரில மனுஷன் இது பகவானுக்கு பேரு புருஷாக நல்லா கவனிச்சுங்க பகவானுக்கு ஒரு பேரு புருஷா புருஷ சுத்தமா சொல்றது இல்லையா புருஷாகு அதே போல சவா ஏஷ புருஷோ அன்னரசமயா இது வந்து மனுஷனு குறிக்கிறது ஓகே அங்கியும் புருஷான்னு சொல்றது அப்ப இதுல இருந்து என்ன சொல்றது ஐடென்டிக்கல் அந்த புருஷனும் இந்த புருஷனும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொல்றது அதனாலதம் உச்சத்தை உச்சத்தை ஆனந்தகிரி கமெண்ட் மேனிபெஸ்டேஷன் மனுஷ சரீரம் ஜாக்கிரதையா பகவான் படைச்சிருக்கார் இதையும் அங்கத்தையும் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு அதனாலதான் இந்த எம்பி எம்பிபிஎஸ் படிக்கிறீங்க இல்லையா அதில் அனோட்டமி சப்ஜெக்ட் இருக்கு ஒரு புரிய தலக்காண்டி மாதிரி இருக்கும் புக்கு அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளும் ஏ டு சட் படிச்சதில்ல ரெஃபர் பண்றது தான் யூஸ் ஆகும் புரியுது அவ்வளோ டாபிக் இருக்கும் மனுஷ சரீரத்து மீதி சரீரத்துலாம் இவ்வளவு தூரத்துக்கு யாரும் படித்ததில்லை கேட்குறதில்ல ரிசர்ச் பண்றதில்ல புரியுதுதான் ஸோ கொஸ்டின் வைக்கிறதுல அதனால த பெஸ்ட் சரி இந்த படைப்பில் மனுஷ படைப்பு பர்சனல் கேர் எடுத்துட்டார் ஈஸ்வரன் எப்படி ஆனந்தகிரிக்கு தெரியும் கேட்காதீங்க ஏதோ தெரியும் அவர் சொல்லிருக்காரு சிருஷ்டியில பெஸ்ட் வந்து மனுஷ சரீரம் தஸ்மா தத் சுக்ருதம் உச்சதே இங்க உபநிஷத்துல என்ன சொல்றது புருஷோ வாவ சுக்ருதம் என்ன நிச்சயமாக தமிழ் வாவ போவெல்லாம் இல்லது நிச்சயமாக என்ன நிச்சயமாக பிறவி என்பது மனுஷ பிறவில மிக மிக முக்கியமான விசேஷமான பிறவி உலகமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் மனுஷ பிறவிதான் மனுஷ பிறவில தான் மோட்சத்துக்கான உரித்தான இந்த சரீரத்துக்கு ஒரு ஒரு சரீரத்துக்கு ஒரு ஒரு தர்மம் இருக்கு இந்த மனுஷ சரீரத்துக்கு எடுத்த சரீரத்துக்கு முக்கியமான வேலை என்ன அப்படின்னா சாப்பிடுறது தூங்குறது எல்லாம் பேசறது மோட்சம் அடையிறது பரம புருஷார்த்தத்தை அடையிறதுக்கு இது அதனால இது நிச்சயமாக சுக்தம் நிச்சயமான படைப்பு மனித சரீதம் மோட்சத்துக்கு சாதன சரீரம் அதனால இப்படி சொல்லப்பட்டது இந்த மனுஷ சரீரம் படைச்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறாரு அத வந்து அடுத்த மந்திரத்துல நம்ம கொண்டு போறோம் ஓகே நெக்ஸ்ட் மந்திரம் என்ன சொல்றது இந்த மூணுல பாதி விட்டுருக்கணும் தா அவீய பிரவிஷ பிரவிசா அப்பீத்தை मुखं प्राविसते பிரசத்த नासिके प्राविसते ஆதித்த அிணீ பிராவிசிசிரோத்தூரா கண பிராவிஷன் ஓஷதி வனஸ்போமான ச்சம் பிரசன் சந்திரமா மனோ ஹயன் மருத்து அபே பூத் நாவிசேத்தோ சிஸ்னம் பிராவிஷன்னு ஓகே இப்ப உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் அங்க தேவதை எல்லாம் சொன்னோம் இல்லையா கோலகம் இதெல்லாம் சொல்லியாச்சு இப்ப வந்து அந்த தேவதைகள்லாம் அது ஒண்ணுத்துக்கும் ஒன்னு புகுந்துக போறது எப்படி புகுந்துக போறது அப்படின்னா ஈஸ்வர லோக சிருஷ்டி எல்லாம் பண்ணின பிறகு பிண்ட சிருஷ்டி அந்த பிண்ட சிருஷ்டிலிருந்து விராட பிண்ட சிருஷ்டிலிருந்து வாயத்தொறந்து கோலகம் எல்லாம் பண்ணினாரு அதுக்கப்புறம் பசு உண்டாக்கினாரு அது வந்து திருப்தி ஆகல அதுக்கப்புறம் வந்து குதிரைய உண்டாக்குன அஸ்வம் அதுவும் எங்களுக்கு திருப்தி இல்லை சொன்ன மனுஷ சரீரத்தை உண்டாக்குனார் மனுஷ சரீரத்தை உண்டாக்குன சந்தோஷம் தப்ருவன் புருஷகா பாவ சுக்ருதம் அப்படி சொல்லி யதா ஆயத்தனம் இப்போ மூணாவது தா அப்ரவீத்து ஈஸ்வரகா சப்ஜெக்ட் தாகா ஆப்ஜெக்ட் பகுவச்சனம் கூறினார் என்ன கூறினார் ஈஸ்வரன் தேவதைகளிடம் பவதி ததா பிரவிஷத ஆயத்தனம் இடத்துல நீங்க நுழைஞ்சுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல நீங்க உள்ள நுழைஞ்சுக்கோங்க அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லிட்டார் ஈஸ்வரன் சொல்லணும்ன என்ன சொன்னது அக்னீர் வாக் பூத்வா முகம் பிராவிஷத்து அக்னீர் வாக் பூத்வா முகம் பிராவிஷத்து அக்னினா அக்னி தேவதை அக்னி தேவதை என்ன பண்ணுச்சான் வாக்பூத்வா வாக் பூத்வானா வாக்காகி வாக்காகி முகம் முகம்னா வாய் வாய்க்குள்ள பிராவிஷத்து புகுந்து கொண்டது இதெல்லாம் ஒரு கவி நயமா சொல்றது விஷயம் ஓகே பேசிட்டே இருந்தீங்கன்னா அந்த தேவத சக்தி பவர் போயிடும் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்றோம் நாம எல்லாம் போறதுனால பண்ணி சக்தி உண்டாக்குறோம் திருப்பி போறதுனால இந்த வாக்கு தேவதை நம்ம உள்ளிட்டே இருந்தீங்க போயிடும் அப்படின்னு அர்த்தம் நீ சொன்னும் கேட்க மாட்டான் அவளது அர்த்தம் அவர் அப்படிதான் பேசுவார் ஒரு ஒரு பிரயோஜனம் இல்ல இருக்க அப்படின்னு ஆகிடும் ஓகே எப்பயாவது வாய் துறக்காத வாய் திறந்து சொல்லிட்டாங்கன்னா அது சக்தியம் ஆயிடும் புரியுது ரெண்டு வித்தியாசம் அப்ப அங்க அக்னி தேவதை இருக்கு ஜாக்கிரதா பண்ணும் அப்ப அக்னி தேவதை வாக்காகி வாயு நூல் புகுந்தது அப்படி இப்ப இனிமே மூணு மூணா வரும் இது ஆஷு வழக்கம் போல ஒவ்வொரு தேவதையை எதுக்குள்ள புகுந்தது அப்படின்னு ஒவ்வொரு கோலகம் வரும் அதுக்குள்ள எதனால புகுந்தது அப்படின்னு அப்போ சமஷ்டி சக்தி அளவுள்ள தேவதை வெஷ்டி அளவுல இந்திரியமாகி சரீர கோலகத்துள் புகுந்தது என்பது ஒரு கற்பனை சமஸ்டி தேவதை இண்டிவிஜுவல் பாடிக்குள்ள அது உள்ள எப்படி நுழையிறது அது எப்படி நுழையிறது சக்தியாக நமக்கு வேலை செய்யறது ஒவ்வொரு தேவதையும் நமக்குள்ள இந்திரிய சக்தியாக இருக்கிறது ஓகே சப்போஸ் நமக்கு பேசி வரலா அது ஊமையாயிடும் ஏன்னா அந்த சக்தி நமக்கு இல்லை அந்த தேவதை இல்லை அர்த்தம் மைனஸ் அந்த தேவதை அதனால இங்க வந்து சமஸ்டி தேவதை அதுவே தான் வா உள்ளது சமஷ்டி தேவதை தான் மறு உருவம் அதுக்கு இன்னொரு பேரு வாக்கு அது சமஷ்டியா இருக்கும்போது அக்னி நம்ம கிட்ட தஷ்டியா இருக்கும்போது வாக்காக இருக்கிறது புரியுது இப்போ ஓகே அதனால அப்படி இருக்கிறது கோலகம் என்ன அப்படின்னா வாய் தான் அதனுடைய கோலகம் ஆயத்தனம் வாய் தான் அது கோலகம் இருப்பிடம் ஓகே அது ஆயத்தனம் பவதி ததா பிரவிஷத்து ஆயத்தனம் பவதி ததா பிரவேசத்து அந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல அது நுழைந்தது என்ன நுழைந்தது அக்னி உபாசனை அதனால அக்னி உபாசனை செஞ்சா என்ன ஆகும் வாக்கு நல்லா வரும் ஓகே சோ விவேக் விவேகானந்த சிகாகோ ஸ்பீச் இருந்தது ஒரு டாக்லயும் ஒரு பைவ் மினிட்ஸ் எல்லாரையும் எல்லாத்தையும் கவர்ந்தது அரவிந்தோ உத்தரபாரா பேச்சுல பண்ணினாரு நேதாஜி திரௌபதி ஒரு ஆளு பதில் சொல்ல முடியல என்ன தெரியுது அதனால நீ புதுசா ஒன்னும் பாராட வேறோ பண்றாங்க வாக்கு வந்து சுத்தியாகும் வாக்கு சுத்தியாக என்ன ஆகும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படி அர்த்தம் ஓகே அப்ப எனக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல என்ன அர்த்தம் கம்யூனிகேட் பண்ணணும் என்ன அர்த்தம் அக்னிய உபாசனம் பண்ணணும் அர்த்தம் சரி அக் தேவத வா நமக்கு ஆயத்தனம் புகுசத்தைண்டது வாயு வந்து சமஸ்டி தேவதா ஓகே பிராணகா இந்திரியம் நாசிக்கா கோலகம் இதே மாதிரி மூணு சொல்லிட்டு வரப்ப நீங்க குவிக்காத போட்டுக்க வேண்டியதான் ஆதித்யா சக்ஷு அக்ஷினி பிராவிஷத்து ஓகே ரொம்ப சிம்பிள் ஆதித்ய சமஷ்டி தேவதா சக்ஷு சக்ஷு பார்வை இந்திரியம் ஓகே அக்ஷினி அக்ஷினி இது வந்து பகுவச்சனமா இது ஏக்கவச்சனமா இல்ல ஒத்தக்கண்ணே த்விவச்சனம் அக்ஷினி ஓகே அப்போ ரெண்டு கண்ணு இருக்கிறதுனால அதுல பயத்துவான் ரட்ட கண்ணோ வருவான் பார்வேந்திரியம் அக்ஷினி இரண்டு கண்கள் அப்படி சொல்றது சரி போட்டோம் நெக்ஸ்ட் வந்து திசகா ஸ்ரோத்ரம் பூத்வா கர்ணவு பிராவிஷன் பிராவிஷன் அங்க கிராமரை மாறுங்க ஓகே பிராவிசத்து சொல்லிச்சு பிராவிஷன் அப்படின்னா இங்க என்ன சொல்றது திசகா திக் தேவதா சமஷ்டி தேவதா ஸ்ரோத்ரம் கேட்கும் சக்தி இந்திரியமாக நுழைஞ்ச என்ன ஆகும் காது போயிடும் அப்படி இல்லை காதோட இருப்பிடம் அப்படின்னு அர்த்தம் ஓகே அடுத்தது லோமானி பூத்வா துவச்சம் பிராவிஷன் ஓகே ஓஷதி வனஸ்பத்தையாக செடி கொடி தாவரங்கள்லாம் உடம்புக்குள்ள நுழைஞ்சா என்னாகும் அவளைதான் இப்ப இருக்கு வரும்போதே ஒரு மாதிரி பூச்சி நுழைஞ்சதுன்னா அது தேவதா உள்ள நுழைஞ்சது செடி கொடி நுழைஞ்சது சமாதி ஆயிடுவேன் அதனால அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள புகுந்த அது இருப்பிடமா இருக்குன்னு அர்த்தம் அவளை தான் சிம்பிள் மீனிங் லோமா அணி பூத்வான் லிட்ரலி அதுக்கு முடிகள் பேருக்கிறது இதுக்கு பேரு இந்திரியங்கள் இந்திரிய தொலகம்யத்தனம் இடத்தில் நுழஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் என்னவா சந்திரமா மனஹா பூத்வா சந்திரமா மனஹா பூத்வா ஹிருதம் பிராவிஷத்து ஓகே சந்திரன் தேவதி தேவதை மனம் வந்து இந்திரியம் கோலகம் வந்து இருதயம் ஓகே இது பிசிக்கல் ஆர்ட் பெயின் வருது அந்த ஆர்ட் ஓகே அதுல இருந்து ஓட்டெல்லாம் அந்த ஆர்ட் தான் ஒண்ணும் கிடையாது உற்பத்தி ஆகும் இப்படியேட் பண்ணுறாங்க பெரிய குரூப் இருக்கிற ஞானத்தை கேட்க போறது இல்ல சரி ஓகே அதனால இது இது கரெக்டா இருக்கணும் அதுக்கப்புறம் என்னது ஏழாவது விஷயம் மிருத்யுகூ அபானகா பூத்வா தேவதா சமஸ்டி தேவதே தர்ம டிபார்ட்மெண்ட் பண்றது என்ன பண்றது நமக்கு வேண்டாதெல்லாம் புஷ்பண்ணி வெளியில் அனுப்புறது எவ்ரி திங் அனுப்புறது அதனுடைய வேலை கோலகம் இருப்பிடம் மலச்சிக்கல் வந்து வந்து ஒரு ரெண்டு மாசம் இருந்து ஐசி வார்டு தான் எம தர்மா உள்ள பூந்துட்டாரு நடத்தும் அவர் ஒர்க் பண்ணல அவர் வந்து டிபார்ட்மெண்ட் எங்கிட்டாரு புரிய இந்தியோலகம் ஓகே இது வந்து இன்கிரீஸ் பிரம்மச்சரியும் அப்படி எல்லோருக்கும் அலாட் பண்ணியாச்சு கேம்ப் வந்த என்ன பண்ணோம் எல்லாருக்கும் வந்து இந்த ரூம் போங்க நாலந்தா போங்க தட்சசீலம் போங்க இந்த ரூமுக்கு இந்த அதுக்கு பேர் எல்லாம் சொன்னோம் பானினிக்கு போ வியாசா போ காளி தாசா போ அப்படியெல்லாம் சொன்னோம் இல்லையா எல்லா எல்லாம் போனோன்னு எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு ரெண்டு மாதிரி இப்படி நின்று இருக்கு என்ன போலையா எனக்கு சொல்லவே இல்லை நீங்க இடம் கொடுக்கவே இல்ல அசனாய பிபாச அசனாய பிபாச பசி அண்டு தாகம் நாங்க எங்க போறது அது வந்து ஈஸ்வரன் கிட்ட கேட்கறது நாங்க எங்க போய் சுவாமி எங்க போய் கலந்துக்கணும் நாங்க போய் எங்க சேர்றது அது இடத்த எங்களுக்கு ஒரு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்லுவோம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் அஞ்சாவது மந்திரம் தம் அசனாய பிபாசே அப்புருதாம் அவாப்யாம் அப்பீத் தவதாசு ஆமீ பாக்கி கோமீ த தை கைச்சய அவிக்க அசன पिपासे ப தம் அசனாய பிபாசே அப்ருதாம் அப்படின்னு கேட்கறது வந்த பிறகு எங்களுக்கு மாத்திரம் எங்களுக்கு இடம் கொடுக்கலையே தம் எவரிடம் அவரிடம் அவரிடம் எவரிடம் ஈஸ்வரனிடம் ஓகே இது ஒரு பெரிய கற்பனை இமாஜினேஷன் அவரே கற்பனை பண்றாரு இந்த உபனிஷத்தை அதை விட கற்பனை பண்ணி சொல்லிட்டு பகவானே கற்பனை பண்ணிதான் உலகத்தை படிச்சாரு இது இன்னும் கற்பனைக்குள்ள கற்பனை இது டிவிக்குள்ள டிவி பாக்குற மாதிரி அப்புறதாம் அப்புறம் முறையிட்டனர் என்ன முறையிட்டன எங்களுக்கு எல்லாம் ரூம் கொடுத்துட்டீங்களே சுவாமிஜி குருஜி எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கறத நீ வறண்டால படுத்துக்கோ அப்படின்னு யார் கெட்டது அசூய அசனாய அண்டு பிப்பாச அசனாய பிப்பாச அசனாயன பசி பிபாசே தாகம் கேட்டது தம் அசனாய பிபாசே அப்ருதாம் கற்பனையில கவி உள்ள இது பேசப்படுறது கொடி அசைஞ்சது என்ன பண்றது கொடி அசைஞ்சதும் காத்து வந்ததும் கொடி அசைது வா வா என்று வரவேற்றது ராஜாவை வா வா என்று வரவேற்றது அப்படின்னு சொல்லிடும் மரண தண்டனைக்கு அனுப்படி அசையும் கொடி எப்படிதான் அசையும் அவனுக்கு கடைசி நேரத்தில் அனுப்புகிறது அதை மாத்தி விடுவான் அது எழுதுறவன் நீங்க வந்து கதையெல்லாம் படிக்கணும் கல்கி நாவல் எல்லாம் படிக்கணும் அதெல்லாம் படிச்சாதான் சாண்டில் படிச்சதா தெரியும் ஓகே அப்ருதாம் முறையிட்டது எப்படி முறையிட்டது இது அசனாய பிபாசை ரெண்டும்யாம் அபிப்ரஜா அபிப்ரஜா ஓகே எங்களுக்கு அலாட்மெண்ட் எங்க அப்படின்னு எங்கள் இருவருக்கும் ஆவாப்யாம் பிளேஸ்மெண்ட் ரோல் எங்கப்பா எங்களுக்கு எங்க போனோம் நாங்க தே அப்ரவீத் அப்படி பகவான் கிட்ட முறையிட்டது தே அப்ரவீத் ஈஸ்வரகா அசனாய பி இரண்டு கேட்டது அவர் என்ன சொன்னாரு ஏதாசு தேவதாசு உங்கள் இருவருக்கும் தனியா அலாட்மெண்ட் கிடையாது பிளேஸ் கிடையாது அதனால நீங்க என்ன பண்ணணும் சமஸ்டி தேவதைகளோட சேர்ந்து பண்ணிக்கோங்க ஓகே அவங்க இடத்துக்கு போய்க்குங்க எல்லாருக்கும் எல்லா தேவதாக எல்லா இடத்துக்கும் போயிடுங்க அப்படி சொல்லிடு சொல்லிட்டாரு தேவதாசு தேவதாசு ஏவ இந்த சமஸ்டி தேவதைகளிடம் வாம் வாம்ன்றது திவி வச்சனம் ஓகே அசனாய பிபாச வர்றதுனால அங்க திவி வச்சனம் வருது இடத்தை ஒதுக்கீடு செய்கிறேன் எப்படி ஒதுக்கீடு செய்கிறேன் போடுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது எங்க போய்க்குங்க அப்படி அப்ப தண்ணீர் வந்து தண்ணீருடைய சப்போஸ் வாட்டர்லாம் இது பண்ணி எடுத்துட்டா பவுடர் ஆயிடுவோம் எல்லா இடத்துல உணவுக்கு அது அடையாளம் அது அப்ப அசனாய பிபாச பசி தாகம் தேவதையோடையே உள்ளது ஓகே இது இண்டிகேஷன் என்ன அப்படின்னா எந்த ஒரு இருக்கிறதும் பசி அவனுக்கு பல பசி இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பசி பசி தாகம் சில பேருக்கு வந்து சாப்பிட்டா பசிக்கும் சில பேருக்கு வந்து பாட்டு கேட்டா தான் ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் இல்லையா சில பேருக்கு அந்த போன் எடுத்து ராங் காலாவது பண்ணணும் பேசினா தான் பசி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பசி இருக்கிறது ஓகே அந்த மாதிரி கண்ணு பசி இருக்கிறது கண்ணுக்கு என்ன பசி கலர் ரூபம் இது கண்ணுக்கு இருக்கிற பசிடுதான் காதுக்கு என்ன பசி கேளுங்க கேளுங்க காதை பிச்சுக்கிட்டு போற வரைக்கும் சூரிய வெப்பம் இது காதுக்கு வந்து பசி ஓகே ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு ஒரு விதமான எல்லா தேவத வாக்கு என்ன இது து சாப்ப ஒரு பசி இருக்கு அக்னி தேவதோடு அதனால் தேவதாயை எெந்த தேவதைகளுக்கு அவிகி கிரகியத்தை அவிகி கிரகியத்தை அப்படின்னா அவிகி கொடுக்கிறது கிரகியத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அவிகி என்ன ரிச்சுவலிஸ்டா சொல்றது நம்ம அவிகளை போடுறது மாதிரி அவிகி இந்திரியங்களுடைய அனுபவிக்க விஷயங்கள் அவிகி இந்திரியங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் தான் அவிகி அவிகி கிரகியத்தை எந்தெந்த தேவதைகளுக்கு செய்யப்பட்டாலும் அந்த தேவதைகளுக்கு அர்ப்பணம் செய்தால கிரகியத்தை என்னவா அசனாய பிபாசே பாக்கின்ய பாகிய பசிதாக அர்ப்பணித்தல் தான் அவி பாக்கியி நேர் ஹோல்டர் ஓகே பார்ட்னர்ஷிப் பங்குதாரர்கள் பாக அசிய அஸ்தி பாக்கி ஓகே பாக அஸ் அஸ்தி பாகினி பாகினி போனோம் பகினி போட்டா வேற மாதிரி ஆயிடும் ஓகே பகினா சகோதரி ஓகே பாகினி ஷேர் ஹோல்டர் ஓகே ஸ்திரீலிங்கம் தீர்க்கம் பாகினி ஓகே அதனால பாகினி கிரகித்துக் கொள்பவர்கள் எந்தெந்த தேவதைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்திரியங்கள் பசி அந்த இந்திரியங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதுதான் பசி தாகம் அந்த விஷயம் இந்திரியங்களுக்கு வேண்டிய ஷயங்கள் அனுப்படுது அவி இப்ப இது இருக்கிறது சப்த அவகி எதுக்கு சப்த அவகி எதுக்கு எந்த தேவதைக்கு எந்த ஆயத்தனத்துக்கு ஓகே ஸ்ரோத்ரம் சப்திகி சப்தாவிகி எந்த நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப எங்க அவ பண்ணிட்டு இருக்கேன் நான் காதுக்கு ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன் காதை இது ஒரு விசேஷம் இருக்கிறது கண்ணு கண்ணுகிருக்க நீங்க என்ன பார்க்கலாம் இது மாதிரி புரியுதா இடத்துல பேசும்போது அங்க சுட்சு உங்களை திட்டாங்கிட்ட வந்து கேட்கிற மாதிரி நடிக்கணும் அப்புறம் பயப்படுற மாதிரி இருக்கணும் நல்ல மத்தியான வாட்டர் கூலர் எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு வேணுமா சார் கேட்டேன் மூணாவது மாநில வந்து ஏரி காப்பாரு அதனால இந்திரியம் அப்புறம் தொக்கு ஓகே அது போல உணர்ச்சி பீலிங் உணர்ச்சி எல்லாம் மைண்ட் தான் அதுக்கு இந்திரியம் இந்த மாதிரி ஒவ்வொரு இந்தியத்துக்கு அபிகி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஆல் தேவதைகளுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அதோட சேர்ந்து பசி தாகமும் அவங்களோட சேர்ந்து கூட்டணி போய் இண்டிவிஜுவல் கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிடுச்சு சமஷ்டி தேவதைகள் சமஷ்டி பசி எப்ரி இண்டிவிஜுவல் கிட்ட உள்ள வந்து அக்காமடேட் ஆயிடுச்சு இப்போ சரி இப்ப சாப்பிடணும் எல்லாம் ரெடி இப்ப வந்து பந்தி போட்டாச்சு இலை போட்டாச்சு எல்லாம் வச்சாச்சு ஒன்னே ஒன்றுதான் இல்லை என்னது சாப்பாடு இல்லை காத்தான் வீட்டு சத்திர காத்தான் வீட்டு சத்திரன்னா முதல்ல இலையை போட்டுட்டு போடுவா சில இடத்துல இலையை போட்டு போடுவான் அதுக்கப்புறம் வருவா வருமானம் வந்து இவர் வந்து இலையெல்லாம் தண்ணி எல்லாம் தெளிச்சு அதை சுத்தமா இன்னும் பண்ணி பாப்பாரு ஒன்னும் வந்த பாடு இருக்காது அது அவர் டே போய் பாடுறா என்னாச்சு இப்பதான் ஒல வச்சிருக்காங்க அப்படின்னா அதனால சாப்பாடு வந்துடும் இது நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா என்ன நெக்ஸ்ட் சிருஷ்டி அன்ன எப்படி பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க அப்படியே மெதுவா அப்படி ஒரு ஜாலியா வந்து பாருங்க அப்ப நெக்ஸ்ட் செக்ஷன் இருக்க மூணாவது செக்ஷன் அன்ன சொல்ல போறது அப்ப இதுக்கு பேர் என்ன பிரகரணம் படிச்சோம் முதல்ல சிருஷ்டி பிரகரணம் அப்புறம் அந்த சிருஷ்டி பிரகரணத்துக்கு ஒரு பேர் கொடுத்தோம் அத்தியாரோப அபவாத பிரகரணம் அதுல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்ன பிரகரணம் அத்தியாரோப பிரகரணம் படிச்சு கரெக்டா சொல்லிட்டீங்க வெரி குட் அதனால இதுல வந்து முதல்ல வந்து லோக லோகபால சிருஷ்டி பேசப்பட்டது லோக சிருஷ்டி சிருஷ்டி படிச்சோம் செகண்ட் செக்ஷன் அசனாய பிபாசு அன்ன சிருஷ்டி பத்தி பேச போறது பேசுறது செகண்ட் செக்ஷன் என்ன பண்றது அசனாய அண்ட் பிபாச அதுக்கப்புறம் புருஷ சரீரத்தை பத்தி பேசினது ஓகே இது தேர்ட் செக்ஷன் என்ன பண்ண போறது அன்ன சிருஷ்டியை பத்தி பேசப்படுது அந்த அன்ன சிருஷ்டி என்ன அப்படின்றது மூணாவது செக்ஷன்ல முதல் மந்திரத்தில் என்ன இருக்கிறது அன்ன சிருஷ்டி இப்ப வந்து மூணாவது மந்திரத்துக்குள்ள போனோம் மூணாவது செக்ஷன் இருக்கு அது அது மாத்திரம் இப்ப படிக்கலாம் ச ஈத ோச்சோப்போ தாியோ தா மூய மூ அயம் வைத்திருச்சீச அது வரைக்கும் ஒரு ஏரியா ஓகே இப்ப நம்ம பார்க்கிறது சங்கல்பித்தார் சங்கல் எதுவும் உண்டாகவில்லை கற்பனை பண்ணாடியே உபனிஷத்து கூறு ஒவ்வொரு படைப்பிலும் பகவான் விஷுவலைஸ் பண்ணினார் ச ஈக்ஷ நேத்திக்கு கனவு கண்டேன் இன்னைக்கு கனவு கண்டேன் நாளைக்கு கனவு கண்டேன்னா அது கனவு கண்டதுல முடிச்ச பிறகு ஒன்றும் கிடையாது ஓகே கனவு காணும்போது இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ உபனிஷத்துக்கு வர்றது ஒவ்வொரு படைப்புலையும் பகவான் விஷுவலைஸ் பண்ணினார் எண்ணினார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது சோ இதுல வந்து அவன் எவலூஷன் மற்ற இதுல வந்து பகவான் ஒத்துக்கிறது நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன் இன்னொரு குரூப் இருக்கிறது சுபாவவாதம் அந்த சுபாவவாதம் வந்து அவங்களுக்கு கற்பனையில வருது இங்க வந்து ஒரு சேத்தன வஸ்து இன்டலக்சுவல் வஸ்து இருக்கணும் அதனால பிக் பேங்க் தியரியோ மற்றதோ நமக்கு ஒத்துக்க முடியாது சாஸ்திர திருஷ்டியில நம்ம அதை ஏத்துக்க முடியாது டார்வின் தேரி ஆர் बिग பிக் பேங்க அதுக்கு ஒத்து வந்து என்ன பண்ணுவார் அந்த கிரியேஷன் நோ கிரியேஷன் அப்படி விசுவலை சர்வ வித்து எஸ் ஞானமயம் தபாம் தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாம் ரூப மன்னம் இது வந்து எங்கயோ படிச்சோம் முண்டக உபனிஷ ஒரு காலத்தில் எவர் அன்னத்தையும் சாமானியமாக அறிகிறாரோ எவர் அன்னத்தையும் விசேஷமாக அறிகிறாரோ எவருக்கு உலகை படைக்கும் அறிவே தவமாகிறதோ அந்த பிரம்மனிடமிருந்து இந்த இரண்ய கர்ப்பமும் நேம் அண்ட் அண்ணம் இது தோன்றின அப்ப ஈஸ்வரன் கிட்ட என்ன வந்துதான் தோன்றினோன்ற நாமரூபம் தோன்றின நாமரூப அண்ணம் தோன்றினோன்ற வானவில் இருக்கு இல்லையா ரெயின்போ அது போல தோன்றியதா இதெல்லாம் அந்த அண்ணம் தோன்றியது முண்டகோ பரீஷன் அப்போ இது தோன்றியது நாமதேயம் இது வந்து நாம ரூபா இமேனு அவர் எண்ணினார் என்ன முதலில் என்ன பண்ணினார் லோகாக நெக்ஸ்ட் என்ன பண்ணார் லோக பாலாக தேவதைகளை உன்னு என்ன பண்ணினார் அசனாய பிப்பாச்ச நெக்ஸ்ட் என்ன பண்ணாரு அயம் புருஷகா அந்த புருஷனை நம்ம இங்க சப்ளை பண்ணிக்கணும் அந்த உபனிஷத்துல இல்ல ஓகே எடுத்துக்கணும் ஓகே அப்போ ஈ கஷ எண்ணார் என்னென்ன லோக்க பாலகா நெக்ஸ்ட் என்னென்ன அசனாய பிப்பாச்ச நெக்ஸ்ட் என்ன அயம் புருஷகா அந்த புருஷா ஓகே அயம் புருஷகா இல்ல சேர்த்துக்கணும் அப்ப புருஷ சரீரம் வந்தாச்சு பசிதாகம் உண்டாயிடுச்சு இப்ப என்ன பண்ணணும் உணவு இங்க படைச்சாகணும் அதனால ஏப்யா அண்ணம் சிறை இவர்களுக்கு அன்னத்தை உண்டாக்குவேன் அண்ணம் சிறை இதி ஈக்ஷத இவர்களுக்கு நான் அன்னத்தை உண்டாக்குவேன் என்று அவர் எந்தினான் ஓகே அப்ப ஆர்டர் வந்து சிருஷ்டி என்ன இருக்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னா போக்தா போஷம் மூணு இருக்கணும் இருக்கணும் போக கரணம் இருக்கணும் போக விஷயம் இருக்கணும் இப்ப சிறிஸ்டில இன்னும் வரவில்லை ஓகே என்ன வந்திருக்கிறது ஆல் இன்ஸ்ட்ரூமெண்ட் இந்திரியங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறது இப்ப சொல்லப்படுறது ஓகே வந்து போக கரணம் இது பேசினது போக கரணம் கரணம் மீன் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ணு காது மூக்கு வாயுமெண்ட் இந்த கொடுத்தாகணும் ஓகே அந்த ஆப்ஜெக்ட் வந்து போக விஷயம் ஓகேமெண்ட் ஆப்ஜெக்ட் இப்ப ஆப்ஜெக்ட் பத்தி சொல்ல போறது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுகிறார் அடிச்சுட்டாரு அதுக்கு வேண்டிய ஆப்ஜெக்ட் பண்றாரு அதுக்கப்புறம் ஜீவாபத்தி அதுக்கப்புறம் சொல்ல போறாரு சொல்ல போறாரு சைத்தன்யத்தை பத்தி பேசலை போக கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் சென்சஸ் இந்திரியம் அதுக்கு வேண்டிய ஆப்ஜெக்ட் சொல்லப்படுறது பிசிக்கல் எக்யூப்மெண்ட் வந்தாச்சு அதுக்கு வேண்டிய சாப்பிடுற பொருள் நமக்கு இப்ப பாக்கி இருக்கிறது அது என்ன இருக்கிறது யாரு சாப்பிடுவாங்க அதுக்கு யார் ஓனர் இன்டெலக்சுவல் புற சுவாமியை பற்றி என்ன யாரு அப்படின்ற இப்ப சொல்ல போறது இந்திரியங்களை இந்திரியங்கள் இயக்குபவர்கள் யார் புரியுது யாரு இந்திரியங்களை இயக்குவாங்க இந்த சென்சஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சென்ஸ் இருக்க உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்க சூட்சமா இருக்கிற இந்திரியங்களை யாரு பண்ண போறது ஓகே சைத்தன்யம் கிடையாது இப்ப பாடி வந்து இந்திரியம் அதுவும் மேட்டர் தான் ஓகே அப்படின்னா இந்திரியம் இந்த போக்கியத்துக்கு வேண்டிய போக்கிய கரணம் அதுக்கு வேண்டிய போக்கிய விஷயம் அதுக்கப்புறம் போக்தாவா என்ன பண்ண போறார் பகவான் அவரே உள்ள நுழைஞ்சுக்க போறார் ஈக்ஷத ஈக்ஷத ஈக்ஷன்னவரே இப்ப என்ன பண்ண போறார் பரமாத்மா இவங்கெல்லாம் சொல்லிட்டு அந்த ஜீவாத்மா அவரே உள்ள நுழைஞ்சுக்க போறாரு சரீரத்துக்குள்ள யார் நுழையப்பற பகவானை நுழையப்பற போக காரணம் அதுக்கு வேண்டிய போக விஷயம் இனி வரப்போகிறது அதுக்கு இனிமே வரப்போறது அடுத்த இப்ப நாட்கம் இப்ப வரப்போறது போக்கியத்துக்கு வேண்டிய விஷயம் சரி அண்ணம் இப்ப என்ன பண்ற இந்த விஷயத்துல வந்து அண்ணன் வந்து பேசுற மாதிரி ஓகே அதுக்கப்புறம் தாகம் வந்து பேசுற மாதிரி இந்திரியங்கள்லாம் பேசுற மாதிரி இதெல்லாம் கற்பனை செய்யப்படுறது இது வந்து இமேஜினேஷன் தான் ஓகே அண்ணன் வந்து எங்கயாவது பேசுமா உங்ககிட்ட அது வந்து ஒரு கற்பனை பண்ணப்படுது அப்புறம் அக்னி தேவதா வந்து இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோலகம் அச்சேதனம் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வந்து அச்சேதனம் அச்சேதனம் என்னது எனர்ட் ஓகே இந்திரியம் அச்சேதனம் இன்னும் போக்தா வரல புரியா போக்தா வந்தா தான் இவங்களுக்கு உயிர் புரியதா அதனால கோலகம் அச்சேதனம் இந்திரியம் ஆல்சோ அச்சேதனம் இன்னொரு டேமேஜான தேவதா ஆல்சோ அச்சேதனம் ஓகே அப்போ இந்த பேசுவது பேசுவதுன்றது கற்பனை மாத்திரம் தான் புரியடுதா அதுக்கே உளோ பேசணும் நம்ம சோ அதனால ஈஸ்வரன் நினைத்தார் நினைத்தம் அதுக்கு பேரு மனோரஞ்சிதம் என்ன பண்ண மனோரஞ்சித பூ அந்த மனோரஞ்சித பூ இருக்கிற இடத்துல வாசனை கிடைக்காது நீங்க தலையில் உங்களுக்கு வாசனை வராது பக்கத்தில் இருக்கவங்க வாசனை கொடுக்கும் அது தன்னுடைய வாசனையா வச்சுக்கதான் ஓகே யார் பக்கத்தில் போறாங்களோ அவங்களுக்கு இந்த வாசனை கிடைக்கும் இதுதான் மனோரஞ்சத்தனுடைய விஷயம் அப்போ இதுல என்ன மறைச்சி வச்சிருக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த ஈஸ்வர படைப்புல என்ன மறைச்சி வச்சிருக்கீவர ஐக்கியத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறது மறைமுகமா டீச்சிங் போடுறது அதனால போக்தா உண்டாக்கினதா இதுக்கெல்லாம் வந்து சக்தி உண்டாகும் இப்ப என்ன உண்டாக்கிறது அண்ணம் ஏ பிஎ சிரிஜா அண்ணம் ஏ பியிஜாதி அப்போ நெக்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மூணுல ரெண்டு எல்லாம் அது எப்படிலாம் இந்த விஷுவலைஸ் பண்ணினாரு சங்கல்பம் பண்ணினாரு அதுக்கு வேண்டிய அன்னம் எப்படி வந்தது அதை பத்தின விஷயத்தை அன்னம் உண்ட பிறகு அன்னத்தை பத்தி நம்ம பேசுவோம் ஓகே ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சே पूर्णमादाय पूर्णमेवा ओम शांति शांति शांति வசிஷே ஹரி ஓம் गुरुभ्यो नमः ஹரி வோ